ம் பிரித்தய தோத்திரவேத்தைக்கணாயீத்தமே நம யோகிநாந்தராத்மன்பேயோ மாதமோம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யோகத்தினுடைய மகிமையை சொன்னதற்கு பிறகு இன்னொரு விசேஷமான கருத்தை சொல்லி இந்த கருத்தின் மூலம் அடுத்த அத்தியாயத்திற்கு ஒரு விதையை ஸ்தாபனம் பண்ணுறார் ஆக இந்த அத்தியாயத்தை பகவான் பூர்த்தி பண்ணுறார் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இது சர்வேஷாம் யோகினாம் அப்பி யோகிகள் அப்படின்னா தியானம் பண்ணுகிறவர்கள் சர்வேஷாம் யோகி நாம்னா தியானம் பண்ணக்கூடிய எல்லா யோகிகளை காட்டிலும் அப்பத்தேன அந்தராத்மனா அந்தராத்மனான்னு சொன்ன மனதால்னு அர்த்தம் அந்த கரணேன மத்கத்தேன என்னை பற்றிய ஸ்வரூபத்தை நன்கு அறிந்து அதையும் நன்றாக இணைத்து வன் பஜதே யகா மத்கதேனாந்தராத்மனா பஜதே எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை என்னிடத்திலும் செலுத்தி இந்த என்னிடத்திலும்னு சொல்கிற போது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் சகுணம் நிர்குணம் நம்ம எப்படி உடம்போடையும் உடம்புக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் நம்ம இருக்கோமோ ஒரு வடிவத்துக்குள்ள வரையறுக்கப்பட்டவர்கள் போலவும் ஆனால் உண்மையில் வரையறுக்கப்படாதவர்களாகவும் இருக்கிறோமோ அப்படி நாம் வணங்குகின்ற இறைவனும் வரையறைக்குட்பட்ட தன்மைகளை உடையவராகவும் உயர்ந்த வரையறைக்குட்பட்ட அப்படி புரிஞ்சுக்கணும் உயர்ந்த வரையறைக்குட்பட்ட தன்மை உடையவராகவும் வரையறைக்குட்படாத தன்மை உடையவராகவும் இருக்கிறார் ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் பரபிரம்மஸ்வரூபங்கிறதான் அத்வைத சித்தாந்த உபதேசம் சமுத்திரங்கிற சொல்லும் அலைகள்ங்கிற சொல்லும் தண்ணீரில் கற்பிக்கப்பட்டிருப்பதை போல கடவுள் என்ற கருத்தும் சொல்லும் உயிர்கள் என்ற கருத்தும் சொல்லும் உணர்வு என்கின்ற பரம்பொருளில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தமிழில் நாம் புரிஞ்சுக்கணும் இது அத்வைத முக்கியமான உபதேசம் அதைத்தான் இங்கே உபதேசம் பண்ணுறார் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய அத்தியாயங்களில் ஈஸ்வரனுடைய சகுண நிற்குணரூபம் சொல்லப்பட போகிறது இறைவனுடைய உருவ தத்துவமும் அருவ தத்துவ விஷயங்களும் விளக்கி சொல்லப்பட போகிறது அதனால் இங்கே சொல்கிறார் பகவான் வெறுமன ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் தொம்பதார்த்தமாகிய ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை புரிஞ்சின்றால் போராது ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் சைத்தன்யம் பரிபூர்ணமானதுன்னு தெரிஞ்சால் போகாது ஈஸ்வரனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய வாஸ்தவமான ஐக்கியம் தெரியணும் அதை மனசில் வச்சு நீங்கள் சொல்கிறார் யா மத்கத்தேன அந்தராத்மனா பஜதே அதுக்கு ஒரு தகுதியும் வேணும் ஸ்ரத்தாவான் இந்த ஸ்ரத்த ரெண்டு விதமாக இருக்குது முதல்ல நான் ஜீவாத்மாவாக இருக்கேன் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார் நான் பாபம் செய்யக்கூடாது புண்ணியங்களெல்லாம் செய்யணும் உலகத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறது ஒரு வகையான ஸ்ரத்த பிறகு அத்வைத தத்துவம் ஒன்று தான் வாஸ்தவமாக இருக்குது இந்த துவைத பிரபஞ்ச உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது அம்சம் ரெண்டுலையுமே நமக்கு ஸ்ரத்தை வேணும் ஒரு ஆங்கிளில் ஸ்ரத்தை இருந்தால் போகாது பாடம் சொல்லித்தர்றபோது ஒருவகையான ஸ்ரத்த தேவைப்படுறது ஆரம்பிக்கிற போது அதில் நடுப்பகுதியில் இன்னும் தத்துவத்தை அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறபோகுது அந்த விஷயத்துக்கு இன்னும் அதிகமாக ஆழமான ஸ்ரத்தை தேவைப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அப்படி எவனுக்கு அந்த ஸ்ரத்தை நன்றாக இருக்கிறதோ சகா யுக்ததமஹா மேமதா அவன் யோகிகளிலெல்லாம் மிகச்சிறந்த யோகியாக விளங்குகிறான் என்பது என்னுடைய உபதேசம் என்னுடைய உள்ளார்ந்த கருத்து வேதசாஸ்திரங்களினுடைய பரிபூர்ணமான சித்தாந்தம் என்பது அர்த்தம் ஆக யுக்த யுக்த தமஹ ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் ஜீவனுடைய ஸ்வரூபம் சுத்த சைதன்யம்னு தெரிஞ்சுட்டால் போகாது எல்லாருடைய ஸ்வரூபமும் சுத்த சைதன்யம்தான் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் சுத்த சுத்த சைதன்யன்தான் தெரிந்து கொண்டு அந்த சுத்த சைதன்ய தத்துவத்தை ஆழமாக தியானம் பண்ணுறவன் தான் அதாவது நிதித்தியாசனத்தை நன்றாக பண்ணுகிறவன்தான் உயர்ந்தவன் மேலானவன் சிறந்தவன் அவன்தான் மோக்ஷத்தை நன்கு உணர்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவான் இங்கே அற்புதமாக உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை நன்றாக நாம் புரிஞ்சுக்கணும் இதோட இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது இந்த அத்தியாயத்தில் பகிரங்க சாதனமாக கர்மயோகத்தையும் முறையான நடுநிலைமையான வாழ்க்கையையும் ஆத்மவிஸ்வாசங்கிற தன்னம்பிக்கையும் உபதேசம் பண்ணி தியானம் பண்ணுறபோது எந்த இடத்துல பண்ணணும் எந்த ஆசனத்தில் பண்ணணும் அப்படிங்கிற நியமங்களை எல்லாம் அழகாக சொல்லி எந்த வஸ்துவை தியானம் பண்ணணும் தியானத்தினுடைய தன்மை என்ன தியான விஷயம் தியான ஸ்வரூபத்தையும் உபதேசம் பண்ணி தியானத்தினுடைய பிரயோஜனத்தை நமக்கு தியானத்தில் ஆசை வரணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லி பிறகு தியானத்துக்கு வர்ற இடைஞ்சலை பற்றி சொல்லி அதுக்கு உபாயங்களெல்லாம் உபதேசம் பண்ணி தியானத்தில் வெற்றி அடையலைன்னா அடுத்த கதி என்னாகுமோ அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் பதில் சொல்லி பிறகு தியானத்தினுடைய பெருமையை சிறப்பை நன்றாக சொல்லி தியானத்தினுடைய நுணுக்கம் ஆழத்தை சொல்லி இது இன்னும் ஈஸ்வர ஜானத்தோடு சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்ணி பூர்த்தி பண்ணுறார் நம்ம பூர்த்தி வாக்கியத்தை சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிச்சுப்போம் யோகி நாமபி சர்வேஷாம் மத்கத்தேனாந்தராத்மனா भजते यो इति योगशास्त्रे ன்பத மாதமோமமீமமீ உபத்சியோஸீஷர்ஜுன சொற்குற்றம் பொருட்குற்றம் எல்லாம் நீங்கிறதுக்காக வேண்டி ஓம் தத் சத்து அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன் உபனிஷத்துக்களுடைய பரம தாத்யத்தை விளக்கி சொல்கிற இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தில் பிரம்ம வித்தியை உபதேசிக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமான இந்த சாஸ்திரத்தில் தியான யோகம் அதாவது வேதாந்த தியானம் பண்ணக்கூடிய நிதித்தியாசனம் அப்படிங்கிற தலைப்பில் சில புஸ்தகங்களில் ஆத்மசம்யம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட இந்த அத்தியாயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால நாம் தொடர்ந்து படித்து பூர்த்தி பண்ணுறோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை நமக்கு திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கும் அதோடய அர்த்தத்தை நன்றாக புரிஞ்சுக்கிறதுக்கும் தியானத்தை நன்றாக பண்ணுறதுக்கும் அதனால மோட்ச சுக்கத்தை நாம நன்றாக உணர்றதுக்கும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணுகிறேன் உங்களை எல்லா மனசார வாழ்த்த எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற